अप अंडल अगे அண்ட குலத்துக்கு அபதியாகி அசுர்லக்கதரை அசுரர் இராக்கதரை அசுரர் இராக்கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இண்டை குலத்தை எடுத்து களைந்த குலத்தை எடுத்து களைந்த இருடி கேசந்தனக்கு இருடி இருடி தனக்கு தொண்ட குலத்தில் வந்து அடிதொழுது கொண்ட குலத்தில் உள்ளிர் வந்து அடிதொழுது கொண்ட குலத்தில் வந்து அடிதொழுது ஆயிரநாமம் சொல்லி ஆயிரநாமம் சொல்லி ஆயிரநாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பண்டை குலத்தை தவிர்ந்து மண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டன் மின பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டன் மின பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டன் மின